தகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் சார்பு உணர்ந்து அப்படின்னா எதை சார்ந்திருக்கிறோமோ அதை உணர்ந்து அல்லது எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை உணர்ந்துன்னு அர்த்தம் நாம சந்தோஷத்துக்காக உறவுகளை சார்ந்திருக்கிறோம் பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிறோம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறோம் நண்பர்களை சார்ந்திருக்கிறோம் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த நண்பர்களோட இருந்தால் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு பொருளாதாரம் இருந்தால் சந்தோஷமா இருக்கும் வாகனங்கள் இருந்தால் சந்தோஷமா இருக்கும் ஆகவே சந்தோஷத்துக்காக நாம நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்கள் அல்லது உறவுகள் பொருள்கள் இவைகளெல்லாம் நாம் சார்ந்திருக்கோம் அது மனித இயல்பு எல்லாருக்கும் அது இயல்பு தான் ஆனால் இதில் நமக்கு விழிப்புணர்வு வேணும் இதில் அளவுக்கு மீறி போகிற போது நமக்கு அந்த சார்ந்திருக்கிற தன்மையினால இன்பம் மாத்திரம் வர்றதில்ல துன்பமும் வருகிறது பிறகு அதை நம்மால் தாங்கி கொள்ள கிடையாது ஆகவே நாம் எப்பவுமே மகிழ்ச்சியின் பொருட்டு எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும் எதை நாம் சார்ந்திருந்தாலும் அதுலேருந்து நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அமைதி மகிழ்ச்சி வருங்கிறதுக்கு உறுதி கிடையாது ஆகவே நாம சந்தோஷத்துக்காக எதை சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து அப்படிங்கிறது தான் இந்த சார்பு உணர்ந்துங்கிறதுக்கு ஒரு பொருள் இன்னும் மேல இதை பற்றி சிந்திச்சோமான மனசில் கொஞ்சம் பக்குவர்ற போது நமக்கு நல்லவர்களோட பழக்கங்கள்லாம் ஏற்படுற போது கடவுளே ஆனந்தமாக இருக்கிறார் கடவுளை பற்றி நமக்கு தெரியும் போது அது அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சிடாது கடவுளே இன்ப வடிவானவர் இன்பம் என்பது கடவுள் வடிவத்தில் இருக்கிறது கடவுள் துன்பம் இல்லாத பேரின்ப வடிவமானவர் அப்படின்னு இந்த மகான்கள் பக்தர்களுடைய சரித்திரத்தெல்லாம் படிக்கிற போது நம்மளை அறியாம நமக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய சக்தி கிட்ட நமக்கு அன்பு உண்டாகிறது ஆக நம்ம கடவுளை சார்ந்திருக்கிறோம் ஆகவே இதுதான் நம்ம என்ன சொன்னோம் எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை உணர்ந்துங்கிற அர்த்தத்தில் சொன்னோம் ஆக சார்பு உணர்ந்துக்கு ரெண்டு புரள் சொல்லியிருக்கேன் அதாவது அறியாமையினால நாம நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மக்கள் உறவுகள் பொருள்களையெல்லாம் சார்ந்திருப்பது கொஞ்சம் பக்குவம் வந்து விழிப்புணர்வு வந்து உண்மையிலேயே நாம் சார்ந்திருக்க வேண்டியது இறைவனைத்தான் அப்படின்னு தெரிஞ்சு இறைவனை சார்ந்திருக்கிறது அதுக்கு பிறகு இன்னும் சில மகிமைகள்லாம் இருக்கு இறைவனுடைய அருளால நமக்கு நல்ல ஒரு குருநாதர் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பார் நீ எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உண்மையிலேயே துன்பம் இல்லாத பேரின்ப வடிவம் நீயே அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார் இது ரொம்ப கடினம்தான் ஆனா நாம இந்த சரியான வழியில போனா இந்த உண்மையே ஒரு நாள் நாம நிச்சயம் உணரலாம் பிறகு இன்பத்தின் பொருட்டு நான் எனக்கு உலகத்தையோ பொருள்களையோ சூழ்நிலைகளையோ இறைவனையோ கூட நான் சார்ந்திருக்க மாட்டேன் இறைவனுடைய அருளால நான் எல்லாருக்கும் துன்பம் இல்லாத இன்பத்தை என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் ஆனா நான் யார்கிட்ட இருந்தும் இன்பத்தை எதிர்பார்த்து வாழ மாட்டேன் நானே ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை இறைவனுடைய அருளால பெரியோர்களுடைய அருளாசியோடு கூடின அருள் உரைகளால் உபதேசங்களால நான் புரிந்து பிறகு இன்பமே நான் நானே இன்பம் அப்படிங்கறத நான் உணர்ந்திருப்பேன் ஆக இதுதான் சார்பு உணர்ந்துங்கிற சொல்லுக்கு பொரு அப்படி சார்பு உணர்ந்துட்டோம் ஆனா சார்பு கடை அப்படின்னு சொன்னோம் ஆனால் நாம் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இந்த உலகத்தை சந்தோஷத்துக்காக சார்ந்து இருக்கிறதுன்னு அதை விட்டுடுவோம் அதை நாம் விரும்பவும் மாட்டோம் வெறுக்கவும் மாட்டோம் ஆனால் அறியாமையினால மயக்கத்தினால மோகத்தினால டெல்யூஷன்னால அதை ரொம்ப நம்பி அதில் இறங்கிட மாட்டோம் ஆகவே அந்த சார்புகளை எல்லாம் விட்டு விட்டோம் என்றால் விடுறதுன்னா என்ன மனசுக்குள்ள அதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு மெச்சுரிட்டி பக்குவத்தை அடைஞ்சிடுவோம் ஆக சார்பு கெட ஒழுகின் அதை நாம ஒழுங்கா விடாம கடைபிடிச்சோமே ஆனால் அது என்ன ஆகும்னா சார்தரும் நோய் அழித்து சார்தரா இந்த சார்ந்திருக்க கூடியதுங்கிறது ஒரு வியாதி எங்கேயா கூட ஒரு செவத்துல சாஞ்சுக்கிறோம் பிசிக்கலா கூட ஸ்தூலமா அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஆக பிசிக்கல் டிபெண்டன்ஸ் கூட தவிர்க்க முடியாது நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம உடல் ரீதியா சில பேர் சார்ந்திருக்க வேண்டியிருக்கோம் ஆனா மன ரீதியா நம்ம யாரையும் சார்ந்திருக்காம இருக்கிறதுக்கு பழகணும் அந்த சார்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு நோய்கிறார் திருவள்ளுவர் சார் நோய் சார்தரா இப்படி நாம எதெல்லாம் சார்ந்திருக்கிறோம்ங்கிறத அறிஞ்சு எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து நாம் சார்ந்திருக்க கூடாததை விட்டுவிட்டோமே என்றால் பிறகு சார்ந்திருக்க வேண்டியது எது என்பதிலே தெளிவாக இருப்போமே ஆனால் இந்த சார்ந்திருக்கும் நோயானது நம்மை விட்டு நீங்கிவிடும் மறுபடியும் எதையும் சார்ந்திருக்க மாட்டோம் நம்மை சார்ந்து எல்லாம் இருக்குமே தவிர நாம் எதையும் சார்ந்திருக்க மாட்டோம் என்பதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள் மிக அழகான ஒரு குரல் எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை வள்ளுவ பெருமான் இந்த குரட்பாவிலே அமைத்திருக்கிறார் எல்லோரும் இந்த குரலினுடைய பொருளை நன்றாக புரிந்து கொண்டு எதையும் சாராதன்பத்தை நமது ஸ்வரூபமாக உணர்ந்து கொள்வோமாக சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்